வணக்கம் நட்டினியின் சரித்திரம் திட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் இருபத்தி நான்காம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு போலந்து லித்துவேனியன் கூட்டமைப்பு முற்றாக கலைக்கப்பட்டு அந்த நிலப்பகுதியானது ஆஸ்திரியா குரூசியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் தமக்குள் பங்கிட்டுக் அந்த நிலப்பகுதியை இந்த நாடுகள் தங்களுக்குள் பங்கிட்டுக் ஆயிரத்தி மருது பாண்டிய சகோதரர்களும் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மன்னர் குடும்பத்தாரும் வெள்ளையர்களால் தூக்கிலிடப்பட்டனர் ஐக்கிய அமெரிக்காவில் கண்டங்களுக்கு இடையேயான முதலாவது தந்தி தொடர்பு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வடக்கு கரோலினாவில் ரைட் சகோதரர்கள் தமது வானூர்தியில் ஒன்பது நிமிடங்கள் 45 ஐந்து வினாடிகள் பறந்தார்கள் பதினேழாம் ஆண்டு செஞ்சேனையினர் ரஷ்யாவில் அரச கட்டிடங்களை கைப்பற்ற ஆரம்பித்தனர் அக்டோபர் புரட்சியின் முதல் நிகழ்வுகள் இவையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிரேசிலில் ரான்வு புரட்சி இடம்பெற்றது அதிபர் லூயிஸ் பெரேரா டே சயூசா பதவியிலிருந்து அகற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இத்தாலி எத்தியோப்பியாவை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நாடு கடந்த இந்திய அரசு முறைப்படி பிரிட்டன் மீதும் அமெரிக்கா மீதும் போரை அறிவித்தது ஆண்டு ஐ நா சபை தலைமை கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தெற்கு வியட்நாமிற்கு ஐக்கிய அமெரிக்காவின் ஆதரவை தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் பைக்கனூர் விண்தலத்தில் ஆர் பதினாறு ஏவுகணை வெடித்ததில் நூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வடக்கு ரொடிஷியா பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்று ஜாம்பியா என்ற பெயரில் புதிய நாடாக உருவாகியது பணிகளில் ஆண்களுக்கு நிகரான சம உரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஐஸ்லாந்து நாட்டில் 90 சதவீத பெண்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலந்து அரசு சாலிடாரிட்டி தொழிற்சங்கத்தை அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு நெசார் ஹிண்டாவி என்பவருக்கு பிரிட்டன் நீதிமன்றம் ஒன்று விமானத்தில் குண்டுவைக்க முயன்றதாக குற்றம் சாட்டி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் தண்டனை விதித்தது மிக அதிக ஆண்டுகள் பிரிட்டன் நீதிமன்றம் ஒன்று தண்டனை விதித்தது இதுவே முதல் முறையாகும் இந்த தீர்ப்புக்கு பின்னர் இந்த குற்ற உடந்தையாக இருந்ததாக கூறி பிரிட்டன் சிரியா நாட்டுடனான தனது தூதரக உறவுகளை முடித்துக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொழும்பில் தேர்தல் கூட்டத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் காமினி திசாநாயக்கா மற்றும் ஐம்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கான் கோட் விமானம் வர்த்தக ரீதியிலான தனது கடைசி பயணத்தை மேற்கொண்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எண்நூத்தி ஆண்டு யுரேனஸ் கோளை சுற்றும் அம்பரியல் மற்றும் ஏரியல் ஆகிய சந்திரன்களை வில்லியன் லேசல் என்பவர் கண்டுபிடித்தார் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு விக்கெட்டில் பொருத்தப்பட்ட கேமரா மூலம் பூமிக்கு வெளியே இருந்து முதல் முறையாக பூமியின் புகைப்படம் எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு டீப் ஸ்பேஸ் ஒன்று என்ற வால்வெள்ளி சிறுகோள் திட்டம் ஆரம்பமானது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சந்திரனின் சுற்றுப்பாதையில் நிலவை சுற்றி முதலாவது ஆளற்ற விண்கலம் ஒன்றினை இந்த விண்கலத்துக்கு பெயர் ஜாங் ஒன்று இந்த விண்கலமானது தென்மேற்கு சீனாவின் ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பகதூர் ஷா சஃபார் இந்தியாவின் கடைசி முகலாய பேரரசர் ஆயிரத்தி எண்நூத்தி ஆண்டு ரிப்பன் பிரபு பிரிட்டன் அரசியல்வாதி மற்றும் இந்திய வைஸ் ராய் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூறாம் ஆண்டு மித்ரா இந்திய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு லட்சுமி சாகல் இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் இந்திய தேசிய ராணுவ போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆர் இந்திய ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏ கே தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சி பிள்ளை இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கி கஸ்தூரிரங்கன் இந்திய விண்வெளி அறிவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு இ ஜெயராஜ் இலங்கை கம்பன் கழக அமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு மல்லிகா ஷெராவத் இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லைலா தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தீபச் செல்வன் ஈழத்து எழுத்தாளர் ஊடகவியலாளர் ஆயிரத்தி ஆண்டு துளசி தர்மலிங்கம் இலங்கை ஜெர்மனி குத்துச்சண்டை வீரர் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஓராம் ஆண்டு மருது பாண்டியர் சகோதரர்கள் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மு கதிரேச செட்டியார் தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காமினி திசை இலங்கை அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தரம் இந்திய காந்தியவாதி வரலாற்று ஆய்வாளர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜான் மெகாரி அமெரிக்க கணினி அறிவியலாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மன்னா டே இந்திய பாடகர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேனுகா தலை இலக்கிய விமர்சகர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எஸ் ராஜேந்திரன் தமிழ் திரைப்பட நடிகர் இந்நாளின் சிறப்புகள் உலக இளம் பிள்ளைவாத தினம் என்று நாட்டின் விடுதலை ஐக்கிய நாடுகள் தினம் மற்றும் உலக தகவல் வளர்ச்சி தினம் என்று